நீங்கள் பார்க்கிற ஒன்றை நான் பார்க்கிறேன் நீங்கள் கேட்காத ஒன்றை கேட்கிறேன் வானம் இறைகின்றது அது இறைந்திட அதற்கு உரிமை உண்டு நான்கு விரல்கள் அளவுக்கு இடம் இருந்து அதில் தன் நெற்றியை வைத்து அல்லாவுக்காக சஜிதா செய்யாமல் ஒரு மழக்கும் இருப்பதில்லை அல்லாஹுவின் மீது சத்தியமாக நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக செறிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் படுக்கையில் மனைவியிடம் நீங்கள் இன்பம் பெற வீதிகளிலும் அல்லாஹுவிடம் அபயம் தேடியவர்களாகவே வெளியேறுவீர்கள் என்று நபிசல்லு அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு மூன்று ஒன்று இரண்டு இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள்